உமாநாணுத்திரமோலிஷ மாஹம் ப்ரமியம் अनिराकरणमस्तु अस्तु उपनिषत्सु ய உஷி சன் ஒன்பதாவது ண்டோமியமூ மது நா ते, ते तथा विवेकं குர்த்தஹம் வச அ அமுஷியிரு லு சோமிய சம்ப உத்தாலகர் தன்னுடைய பிரியமான புத்திரனாகிய சிஷ்யனுக்கு அவனுக்கு நல்ல ஞானம் ஏற்பட வேண்டும் அவன் இந்த கர்வம் என்கிற சிறுமையில் அவன் ஆழ்ந்து வாழ்க்கையின் உண்மையை இழந்துவிடக்கூடாது வாழ்க்கையினுடைய உயர்ந்த பயனாகிய மோட்சத்தை அவன் இழந்துவிடக்கூடாது பரம புருஷார்த்தத்தை அவன் அடைய வேண்டும் என்கிற பெரும் கருணையோடு திரும்ப திரும்ப அவனுடைய மனதிலே பதிவதற்காக மெய்ப்பொருள் தத்துவத்தை விளக்கி சொல்லிக்கொண்டே வருகிறார் பல சான்றுகளின் மூலம் கடைசியாக பார்த்தோம் ஏன்னா அது ரொம்ப சூக்ஷமாக இருக்கிறதுனால இந்த விஷயம் வந்து மிக நுண்மையாக இருக்கிறது உபநிஷத்துல ஒரு இடத்துல பாத்துருக்கோம் நாம கட்டோபன இருக்கு மகா நாராயண உபனத்துலேயும் இருக்கு மனிஷா மனசாபி விதூரம்தந்திருஷேபம் இதனுடைய வடிவம் கண்முன்னா கண்ணுக்கு புலப்படுவதில்லை அது முன்னாலே இல்லை ஆகையினால அதை கண்ணால பார்க்க முடியாது உபலட்சணம் தொட்டுண முடியாது வார்த்தை கிளிப்பு கிளிப்பு மாதிரி அதாவது சூக்ஷமான நல்ல கர்மாவெல்லாம் ஒழுங்காக தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி ஈஸ்வரனை ஏக்கரூப உபாசனை அநேக ரூப உபாசனை எல்லாம் பண்ணி மனசை நல்லா கழுவி அதிருஷ்ட சக்தியை நிறைய சம்பாதிச்சு சாஸ்திரங்களில் பெரியவர்களோட மகான்களோட பழகி விவேகத்தை நல்லா பெற்று விவேக வைராக்கியங்களெல்லாம் சம்பாதிச்சு அப்போ தான் இது பிடிபடும்ன்னு சொல்வது உபனிஷத் மேலெழுந்த வாரியா படிச்சா புரியுற மாதிரி இருக்கும் அப்புறம் நிக்காது ஆனா இப்படி சம்ஸ்காரத்தோட அத்தியனம் பண்ணி சம்ஸ்காரத்தோட கண்டினியூ பண்ணிட்டு இருந்தா ஆழமா போயிடுது விது அமிர்தா பவந்தி ஹிருதா மனிஷா மனசாபிக்ளு எஜே நம் விதுரமிருத்தாஸ்தே பவந்தி சஹசிர சகசிர ஸ்ருதி வாக்கியங்கள் இருக்கு ஆயிரக்கணக்கான ஸ்ருதி வாக்கியங்கள் இருக்கு ஒரு வேதத்தை பாராயணம் பண்ணணும்னாலே ஒரு வேதத்தை ஒரு பாகத்தை பாராயணம் பண்ணணும் இப்ப இருக்கிற சாக்கைகள் அது பண்ணினாலும் பண்ணணும்னாலே குறைஞ்சது ஒரு ஒரு சாக்கையை பண்றதுக்கு முப்பத்தஞ்சு மணி நேரம் ஆறு விடாம சொன்னால் முப்பத்தஞ்சு மணி நேரம் ஆகும் விட்டு விட்டு சொல்றதுனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மூணு நாள் நாள் அஞ்சு நாள் பாராயணம் பண்றோம் எல்லா மந்திரங்களுக்கும் விசேஷமான மகிமை இருக்கு போது நடந்து போயிட்டே இருந்தால் மந்திரத்தோட அர்த்தம் நமக்கு புரியுது அவன் விளையாட்டை ஊரு போட்டு உட்காந்துருக்காங்க அப்ப வந்து இதே வாதாவரணம் இருந்தால் அப்புறம் வேற எப்படி இருக்க முடியும் அதனால உபநிஷத்துல இந்த உதா திருஷ்டாந்தங்கள்லாம் நிறைய சொல்லி பதிய வைக்கிறார் உத்தாலக்க மகரிஷி உத்தாலக்கர் ஆகையினால இந்த திருஷ்டாந்தம் பார்த்துட்டோம் நாம இந்த அது ஜடந்தான் இருந்தாலும் ஒரு கற்பனை இப்போ அலைகள்லாம் பேசிக்கிற மாதிரி நம்ம ஒரு கற்பனை பண்றது இல்லையா நான் இருக்க சொல்லியிருப்பேன் உங்களுக்கு இந்த ஃபாரினுக்கெல்லாம் போகிற போது ஏர்போர்ட்டில் இருக்கிற போது பா பார்த்துருக்கேன் ரொம்பலாம் அது காணும் ஏர்போர்ட்டில் உட்காந்துருந்தோம்னா அது ஒரு இந்த டிவியை தான் ஓடின்னு இருக்கும் அதில் ஒரு பார்த்தேன் வீட்டுக்குள்ளே இருக்கிற கதவு சோஃபா டேபிள் பீரோ எல்லாம் பேசிக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்களாம் வீட்டை விட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற சாமான்லாம் பேசிக்கிறது நல்ல வேலை இந்த அம்மா போச்சுப்பா நிம்மதியா இருக்கும் அப்படின்னு பைப்பு டைப்பு எல்லாமே அடுப்புல இருந்து எல்லாமே வாட்டுக்கு நிம்மதியா இருக்கு அது ஜடவஸ்து ஆனா நம்ம அதை கற்பனை பண்ணணும்னா பண்ணிக்கலாமே என்ன கற்பனை பண்றதுல என்ன தப்பு அது மாதிரி இங்கேயும் என்னன்னா இது வந்து இந்த தேன் உள்ளுக்குள்ள இருக்கிற தேன் கலந்திருக்கிற தேன் எல்லா மரத்திலும் கலந்திருக்கிற தேனானது நான் இந்த மரத்து தேன் அந்த மரத்து தேன் அந்த பூவோட தேன் ஒரே மரத்தில் எத்தனையோ பூ இருக்கு நான் இந்த பூவோட தேன் அந்த பூவோட தேன் அதுக்குள்ள அங்க என்ன சொல்றது பிரித்தறிய முடியாது பகுத்தறியவோ பிரித்தறியவோ இயலாது தேன் அனைத்தும் இணைந்து அதை பிரித்தறியவோ பகுத்தறியவோ முடியாது அப்படி உயிர்கள் எல்லாம் மகா பிரணயத்திலே ஒடுங்கும் பொழுது இது இந்த உயிர் அந்த உயிர் என்று பகுத்தறிய முடியாது அவ்வளவுதான் விஷயம் எல்லா ஜீவராசிகளும் எதுல ஒடுங்கிறது சத்துல போய் ஒடுங்கிவிடும் அப்போ நீங்க வந்து பிரபஞ்சம் முழுக்க இப்ப நான் இன்னொரு கோணத்தில் சொல்றேன் அதாவது சத்காரணமும் வியாபிச்சிருக்கு நாம ரூபங்கள் முழுவதும் சத்துங்கிற காரணம் வியாபிச்சிருக்கு அந்த பரிணாமங்களை வச்சுன்னு நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் மாயையும் வியாபிச்சிருக்கு மாய வியாபிச்சிருக்கிறதுனாலதான் வேற்றுமை எல்லாம் தெரிகிறது நம்ம என்ன பண்ணணும் சத்தை மாத்திரம் பார்த்துட்டும் இந்த பரிணாமம் என்னது ஜென்ம மரண இந்த இடை நிலைகள் எல்லாத்தையும் அறிவால் நீக்கணும் அதுதான் தாத்பரியம் அடுத்த மந்திரத்தை பார்க்கலாம் அதுதான் சொல்றாரு இமஹா சர்வா பிரஜாக சதி சம்பத்திய ந அப்ப அதை அறியறதில்லைன்னு அர்த்தம் அதாவது ஜாகிரத இவன் வந்து பகுத்தறியான் வேற்றுமைகளை உறக்கத்தில் வேற்றுமைகளை பகுத்தறிவதில்லை சிம்பிளா போட்டுக்கலாம் விழிப்பு நிலையில்தான் விழிப்பு நிலையினுடைய வாசனையால் கனவு நிலையிலும் வேற்றுமைகளை பகுத்தறிகிறான் ஆக விழிப்பிலும் கனவிலும் இந்த ஜீவனானவன் வேற்றுமைகளை பகுத்தறிகிறான் ஆழ்ந்த உறக்கத்தில் இவன் மெய்பொருளோடு ஒடுங்கி விடுவதால் தன்னையும் மற்றவற்றையும் எதையும் பகுத்தறிவதில்லை இது வந்து ஒரு சரி உபனிஷத்தில் சேர்த்துக்கின்றேதான் போகிறது சர்வாக பிரஜா இவை அனைத்தும் சதி சம்பத்திய சதி சம்பத்யாமகே அகம் சம்பத்தியமகே அப்படி போட்டுக்கணும் அது நமக்கு எப்படி பழக்கத்தினாலும் சொல்றேன் சதி சம்பத்யாமகே தூங்குறதுக்கு நம்ம பிரயத்தனம் பண்றோம் தூங்கிடுறோம் நான் வந்து சத்துல இப்ப வந்து ஒருங்கிணைந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஒன்றுகிறேன் நான் இப்பொழுது சத்தில் ஒன்ற போகிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஒன்றை ஒன்றை போகிறேன்னு சொல்ல முடியாது ஒன்று இருக்கிறேன்னு சொல்ல முடியாது சொல்லலாம் ஆனா ஒடுங்கின பிறகு வேற்றுமைகளுக்கு அறி அதாவது என்ன சொல்றது இந்த பிரமாத்து பிரமாண பிரமேய பேதகா நாஸ்தி அறிபவன் அறியப்படு பொருள் அறிவதற்குரிய கருவி அறிவு அறிவு என்கின்ற வேற்றுமையெல்லாம் உறக்கத்தில் இல்லை எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நிறைய பேருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கு இந்த திரிப்புட்டி இல்லாத ஒரு அனுபவத்தை நான் அனுபவிக்கணும் திரிப்புட்டி இல்லா திரிபுட்டின் என்ன ஞாத்ரிஞானேயம் இந்த இது பேர் திரிபுட்டின்னு பேர் திரிப்புட்டி இல்லாத ஒரு நிலையை நான் அனுபவிக்கணும் நான் அனுபவிக்க முடியாது இல்லாட்டி என்னன்னா திரிபுட்டி இல்லாத நிலைய அனுபவிக்கிறதுங்கிறது தூக்கத்துல நடக்கிறது ஆனா அனுபவிக்கிற போது அங்க தெரியாது ஜாக்கிரத அவஸ்தையில வேணா சொல்லலாம் திரிபுட்டி ரஹித்த அவஸ்தை எனக்கு உண்டு திரிபுட்டி சகித்த அவஸ்தையும் உண்டு திரிபி ரித்த அவஸ்தையும் எனக்கு உண்டு திரிப்புடி ரகித அவஸ்தை அனுபவிக்கணும்னா அப்பவும் என்னாகும் அனுபவிப்பவன் திரிபுடி ரகித அவ திரிபுட்டி ரகித அவஸ்தா அனுபவ அனுபோக்தா அங்கேயும் திரிபுடி வருமே ஆகையினால அனுபவிக்கிறது மூன்று திரிபுடியை அனுபவிக்காத ஒரு நிலையை அனுபவிக்க முடியாது திரிபுடியை அனுபவிக்காத ஒரு நிலையை நாம் உறக்கத்தில் அனுபவிக்கிறோம் என்பதை விழிப்பில் ஆராய்ச்சி செய்து அறிந்து கொள்ள முடியுமே தவிர உறக்கத்தில் அந்த அனுபவத்தை பிரித்து பார்க்க நம்மால் முடியாது உறக்க அனுபவத்தை உறக்கத்தில் உறக்கத்தில் அனுபவத்தை நாம் பகுத்தறிய இயலாது இதை வச்சு புரிஞ்சுக்கணும் சத்தோட ஒன்றியிருக்கிறேன் என்று யாரும் அறிவதில்லை ஆனால் ஒன்றியிருக்கிறார்கள் அதுல சந்தேகம் இல்லை ஆனால் அதை அறியப்படும் பொருளாக அனுபவிக்கப்படுவதாக அனுபவிப்பதில்லை சரி எல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இந்திரியங்களுக்கு புலப்படுறது எல்லாமே இந்திரியங்கள் எல்லாம் பிச்சு பிச்சு காட்டுறது வேற்றுமைப்படுத்தி காட்டுறதெல்லாம் இந்திரியங்கள் இந்திரிய கண்ணும் கண்ணு ஒரு வேற்றுமையை காட்டுகிறது காது பல ஒரு வகையான சொல்ல வேண்டாம் பல கண்ணானது பல வேற்றுமைகளை காட்டுகிறது காதானது பல வகையான வேற்றுமைகளை காட்டுகிறது இப்படி போடுங்களே மூக்கு நாக்கு தோல் எல்லாமே பல வகையான வேற்றுமைகளை காட்டுகிறது இவ்வளவு வேற்றுமைகளை காட்டுகிறது என்று மனம் அல்லது புத்தியானது பகுத்தறிகிறது சாஸ்திரம் வந்து என்ன சொல்லுகிறது இந்த வேற்றுமைகள் எல்லாம் இந்திரியங்களால தான் ஏற்பட்டது உன்னுடைய கரணங்கள் வேற்றுமையை காட்டுறது ஆனா உண்மையிலேயே வேற்றுமை கிடையாது உன்னுடைய கரணங்கள் உன்னை ஏமாற்றுகிறது உன் கரணம் தான் உனக்கு ப்ராப்ளம் உன் கரணம் வந்து அபூர்ணத்துவத்தை உனக்கு கொடுக்கறது உன் கரணமே அபூர்ணமானது ஏன்னா கண்ணு கண்ணால் சொல்றது வேற காது காது வேற காது காது கொடுக்குற அறிவை கண்ணால் பெற முடியாது கண்ணு கொடுக்கறத காதால் பெற முடியாது ஆகவே இதுவே என்ன பண்ணுறது பரிச்சின்னமானதை தான் காமிச்சுட்டே இருக்கு நம்ம அதை போய் சத்தியம்னு நம்புகிறோம் கண்ணை நம்புறோம் காதை நம்புகிறோம் மூக்கை நம்புகிறோம் வாயை நம்புகிறோம் நாக்க நம்புறோம் மனசை நம்புறோம் இந்த உலகத்தை உண்மையு நம்புகிறோம் ஆனால் சாஸ்திரம் சொல்கிறத என்னமோ சொல்றீங்க சொல்லுங்க சொல்லிட்டுருங்க பா சொல்லுங்க என்னமோ எனக்கு என்னமோ இது எடுபடும் தோணலை அதனால்தான் சொன்னாங்க கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் அதுக்கு எத்தனையோ அர்த்தம் சொல்லு இது புத்த பதங்களா இது என்ன அவன் பார்த்தான் இவன் பார்த்தான் எவனா சொன்னா நம்பராங்கிறார் புத்தர் பாங்க காதல் கேட்டதும் பொய்னா வேதத்தை தீர விசாரிப்பதே மெயின்னு சொன்னது பௌத்த சொல்லுவார்கள் போயிட்டு போட்டு பரவாயில்ல நம்மளும் அத ஒன்னும் மறுக்கிறது இல்லை காதால கேட்டதை விசாரிக்கணும் வேற ஒன்று சொல்ல மாட்டோம் காதால கேட்டது பொய் சொல்ல மாட்டோம் காதால கேட்டிச்சா காதுக்கு காது எதுன்னு தெரிஞ்சுப்போம் படிச்சுக்கலாம் எதா அயம் திருஷ்டாந்தி ஏவமேவா சர்வா பிரஜா அகனி அகனி சதி சம்பத்திய சங்கராச்சார சொல்ற காலே மரண பிரலயோஷ விது சதி சம்பத்யாமடுங்கிய நிலையில் வேற்றுமையை ஒடுங்கிய நிலையில் ஒடுங்கி இருக்கிறேன் என்பதை உணர முடியாது ஒடுங்கிய நிலையில் ஒடுங்கி இருக்கிறேன் என்பதை உணர முடியாது ஒடுக்கத்திலிருந்து புறத்தே வந்த பிறகுதான் ஒடுங்கி இருந்தேன் என்பதை புரிந்து கொள்ள முடியும் ஒடுங்கி இருந்த நிலையில் இருந்தேன் என்பதை புரிந்து கொள்ள முடியும் அடுத்தம் வந்தது படிக்கலாம் தைக வியாக்ரோவா சிகும்போவா வராஹோவா கீட்டோவா பதங்கோவா தகும்ஷோவா மசகா வா இருக்க மசக்தி ததா பவந்தி அதாவது இந்த உறங்குற போது இப்ப நான் வந்து உறங்குறேன் உறங்கிட்டு என்னது எந்திரிக்கிற போது இந்த சரீரத்தில் தூங்கிட்டு எந்திரிக்கிற போது இந்த சரீர அனுபவங்களோடைய நான் அதான் விஷயம் இங்க ஒரு சிங்கம் தூங்கி எழுந்தா அது வேற உயிரை மாறிடார் ஒரு கொசு தூங்கி எழுந்ததுன்னா அது கொசுவாத்தான் இருக்கும் அப்படி சொல்றார் ஒரு ஒரு கரடி தூங்கி எழுந்தா கரடியாத்தான் இருக்கும் குரங்கு தூங்கி எழுந்தா குரங்காத்தான் இருக்கும் கழுகு தூங்கி எழுந்தா கழுகாத்தான் இருக்கும் ஆகையினால தூங்குற போது நம்ம சத்தோட ஒடுங்கியிருந்தாலும் விழித்த உடல் என்ன வுடன் இந்த பேங்கள்லாம் வந்து விடுகிறது அதுக்கு ஒரு காரணம் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு கொஞ்சம் இந்த பக்கம் இருக்கு கவனமா புரிஞ்சுக்கணும் விஷயம் இதெல்லாம் வந்து வியாபகாரிக சத்திய திருஷ்டியில பேசுறோம் பாரமார்த்திக திருஷ்டியில வந்து புலியும் பிரம்மன் பசுவும் பிரம்மன் மாடும் பிரம்மன் மானும் பிரம்மன் நானும் பிரம்மன் எல்லாம் பிரம்மன் நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை அது மெதுவா பாடணும் அது பாட்டு மெதுவா பாடும் என்ன புரிஞ்சுக்கணும் நாம எல்லாரும் உண்மையிலே பிரம்மன் தான் ஆனா இந்த வியாபகாரிக்க பிரபஞ்சத்துல எத்தனை ஜீவராசிகள் எண்பத்தி நாலு லட்சம் வகை இருக்காது எண்பத்தி நாலு லட்சம் சில்லறையில ஒன்னு மனித இனம் எல்லாம் அப்படிங்கிறது எண்பத்தி நாலு லட்சம் வெரைட்டில ஒண்ணு ஆனா எல்லா ஜீவராசிகளுடைய யசாஸ்தானம் என்னது மூலஸ்தானம் என்னது பாத்தீங்களா அது தூக்கத்துல கேட்டா கூட இனிமாதிரி தான் வரும் சத் ச எல்லாருக்கும் சமஸ்தீவராசிகளுக்கும் மூலஸ்தானம் இது இந்த சத்தை வந்து இத்தனை பெரியவாதான் சொன்னார் ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயே இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் சொப்னம்தான் நம்ம சொப்னம் ஒவ்வொரு தனி மனிதனுடைய நானே எத்தனை பேரை சிருஷ்டி பண்றேன் எல்லாம் சிருஷ்டி பண்ணி விவகாரம் பண்ணிடுறேன் தொண்ணூறு செகண்ட் தான் இருக்கு ஒரு சொப்னா மீறி மீறி போனா இருக்காது ஆனா அதுக்குள்ள எவ்வளவு காரியம் நடந்து இங்கிருந்து நான் வந்து ஆஸ்திரேலியா போய் கேம்ப முடிச்சு திரும்பி வந்துட்டேன் முடிச்சு பார்த்தா இங்க இருக்கேன் போகவே இல்லை யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமாக தான் இருக்கு நமக்கு இதெல்லாம் இது ரொம்ப ரொம்ப நாள் இழுத்துண்டே போற மாதிரி ரொம்ப வாழ்க்கை காலம் ரொம்ப இருக்கிற மாதிரி ஒரு பெரிய பிரம இது மகாபிரமம் மகாபிரம மகாபிராந்தி அதுல வந்து இதை உண்மையு நம்பின் விவகாரம் பண்ணிகிட்டே இருக்கும் நம்ம இது மாதிரி இங்க என்ன சொல்றது சாஸ்திரம் எல்லாம் இந்த இந்த இதுக்கு நல்ல பிரமாணம் வந்து கீதை தான் அவ்வக்தா வியக்தர்வாக பிரபவன் வியசேமே வசிச்சு அதுவது எல்லா இன்னொரு அவர அவ்னேவன இது வந்து அவ்வக்தாவஸ்தைக்கு போறது மறுபடியும் அவ்வள்தாவஸ்து போறது இடையில வியாவஸ்தில இருக்கு இது என்னத்துக்கு போட்டு அழைச்சிப்பானேன் ஜாத்தி துவோ மருத்துவ துவம் ஜென்ம மருத்து அபரிஹார்த்தே நம் சோச்சித்து மருகசி அந்த ஸ்லோகமெல்லாம் ஞாபகம் இருக்கணும் ஆ இது வந்து தோன்றுகிறது இருக்கிறது ஒடுங்கிறது இதனால்தான் கௌடபாதாச்சாரியார் சொன்னார் எது முதல்ல இல்லையோ எது பின்னால் இருக்க போகிறது இல்லையோ அது இப்போ மாத்திரம் இருக்குதுன்னு எப்படி நீ சொல்கிறேன்னா நமக்கு புரியுமா எது தொடங்கத்துலையும் தொடக்கத்துலையும் இல்லையோ எது முன்னால் இல்லை ஒரு காலத்தில் நம்ம இந்த இதெல்லாம் இல்லவே இல்லையே இந்த சரீரமே இல்லையே ஒரு காலத்தில் இன்னும் கொஞ்ச நாள் குழி ரெடியா இருக்கு கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் நினைச்சவ இந்த நாம இல்ல சத்து தான் இருக்கு புறக்கறதுக்கு முன்னாலேயும் சத்து செத்த பிறகும் சத்து இருக்கு இந்த நாம என்னது அன்னமய கும்பி இதெல்லாம் என்ன இந்த நாம ரூபங்கள் எல்லாம் என்ன சொல்றது சினிமா சத்தியம் திரையில ஓடுற படம் சும்மா இது ஏமாத்து நிழல் தான் நிஜமே அப்படி அந்த எது ஆரம்பத்தில் இல்லையோ எது முடிவிலையும் இருக்க போறதில்லையோ அது இப்பொழுதும் இல்லாதது தான் அது இல்லாததுதான் அதுதான் இங்க இங்க ஒரு விதமா சொல்லியிருக்க கருத்துக்களை புரிஞ்சுக்கணும்னு நாம கவனமா ஒரு சிங்கம் தூங்கி எழுந்தா சிங்கமாக தான் எந்திரிக்கும் ஏன்னா அது சிங்க வாழ்க்கையை அனுபவிச்சாகணும் இதுக்கெல்லாம் நம்ம வியாவகாரிக திருஷ்டியில பேசுவோம் பாரமார்த்திக திருஷ்டியில பேச மாட்டோம் வியாபகாரிக திருஷ்டியில பேசும் நான் இந்த ஜென்மாவில எத்தனை கர்மாவை அனுபவிக்கணும் எத்தனை சுகத்தை அனுபவிக்கணும் எத்தனை துக்கத்தை அனுபவிக்கணும்னு கணக்கு இருக்கோ அத்தனை சுக துக்கத்தை நான் அனுபவிச்சாகணும் ஏன்னு கேட்டா இதுல ஒரு ஒரு ஒரு ஜீவன திடீர்னு பகவான் நிறைய பேரை சிருஷ்டி பண்ணலை படைப்புல திடீர்னு பல பேரை சிருஷ்டி பண்ணலை பண்ணி பிறந்து பிறக்க வச்சு சில பேருக்கு சுக்கத்தை கொடுத்து சில பேருக்கு துக்கத்தை கொடுத்து ஒரு வாரத்தில் உட்காந்து வேடிக்கையை பார்த்து பாரு அப்படின்னு வேடிக்கையாக பார்த்துட்டு இருக்கார் பகவான் எங்கேயோ மூலையில் உட்காந்துட்டு வேடிக்கை வைக்கிறார் படைச்சி விட்டார் படைச்சிட்டு இவெல்லாம் போடுற சண்டை விவகாரங்கள் அன்பை கூடி கொலாவது என்ன அப்புறம் சண்டை போடுறது என்ன எல்லாத்தையும் தூரத்தில் உட்காந்து வேடிக்கையாக பார்த்துட்டு இருக்கார் அவருக்கு இதான் வேலை அப்படி அந்த பகவான் கிடைச்சா விடுவோமா அவரை ஒரு கை பார்க்க மாட்டோம் இப்படிலாம் என்ன ஏண்டா சாமி என்ன படைச்ச என்ன என்ன படைக்கல என்ன நினைச்சேன்னு சொல்லி அவர் வழி பண்ணிட மாட்டோம் கிரீடார்த்தம் ஸ்ரீஜதி பிரபு அவருக்கு என்ன வேற வேலையில் விளையாட்டுக்கு யார் கிடைக்கல அவருக்கு அவருக்கு இருக்கிற கோயில் இடிச்சுடுவோம் அப்படி இல்லையா நாம் அதாவது நாம் செஞ்சுருக்கிற ஒரு நாம் செஞ்சுருக்கிற கர்ம மாதிரி கொடுக்குற இந்த முதல் கர்மா கேட்குற கேள்வியெலாம் விட்டுடுங்க ஃபஸ்ட்டு கர்மா என்ன இந்த இதெல்லாம் விட்டுடணும் அது வந்தால் திரும்ப நான் இதுக்குள்ளே போயிடுவேன் சதா சௌமிய ததா சம்பன்னோ பவதி அங்கே போயிடுவேன் ஆகலாம் அதை கேட்கப்படாது இப்போ நம்ம நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிற அனுபவத்தை வச்சிக்கிட்டு ஓரளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறோம் நீங்க ரொம்ப கேள்வி ஆழமா கேட்டீங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவோம் யாரு இதெல்லாம் இருக்குன்னு சொன்னாம்போ அப்ப நீங்க சொன்னீங்கனால சொன்னேன் இவ்வளவு விவரமா இருந்த உனக்கு அவ்வளவு தூரம் நான் சொன்னா எங்க புரிய போறதுன்னு சொல்லி இந்த அளவுக்கு சொல்லி பார்த்தேன் நீ ரொம்ப விவரமா கேள்வி கேட்கிறேன் ஆகையினால உனக்கு தகுந்த மாதிரி நான் நான் என்ன பண்றேன் டாபிக்கை மாத்திக்கிறேன் அந்த சாஸ்திரத்தை மூடி வச்சிருவோம் இந்த கர்மகாண்டம் இந்த சாஸ்திரத்தை மூடி வச்சுருவோம்ப்பா இந்த சாஸ்திரத்துக்கு வருவோம் யார் சொன்னா நிறைய பேர் இருக்கோம்னு இருக்கிறதே ஒரு வஸ்துதான் அங்க போயிடுவோம்ப்பா இப்படி நீங்க அதை பிரிச்சு பிரிச்சு புரிஞ்சுக்கணும் என்ன சொல்றது சாஸ்திரம் அதாவது ஒருத்தன் திடீர்னு வந்துன்னா நம்ம செய்யாத ஒண்ணு அனுபவிச்சுட்டு இருந்தோம்னா என்ன ஆகும் நான் பண்ணினா கர்மாவுக்குத்தான் பலனை அனுபவிக்கிறேனே தவிர பண்ணாத ஒரு கர்மாவுக்கு பலனை அனுபவிக்கிறது திடீர்னு தூக்கி போட்டு திண்டாடு கொஞ்ச நேரம் குஷியாரு கொஞ்ச நேரம் அவஸ்தப்படு அப்படின்னு சொன்னா அது சரி வராது ஏதோ ஒரு காரணம் அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் சுகசிய துக்கசிய நகோபி தாத்தா பரோத தாத்தி குபுத்திரேஷா அகம் கரோமி தி விர்தாபிமானோ ஹி யாரும் என் பாஸ் தான் என்ன பாடா படுத்துற இல்லாட்டி அது நீங்க அவங்க யார் உங்களை பாடா படுத்துறாங்களோ நினைச்சோம் பரோ ததா தீ குரேஷா அகம் கரோமி நான் நான் செய்யறேங்கிறதும் நீ மாட்டின் நீ புரிஞ்சுக்கோ திடீர்னு ஒண்ணு உனக்கு யாரும் கஷ்டத்தையோ சுகத்தையோ கொடுத்து விடுற நீ ஜன்மாந்தர கிருத்தம் புண்ணியம் ஜென்மாந்தர கிருத்தம் பாபம் அதோட பலனை நீ அனுபவிக்கிற ஏன ஏன ஷரீரேன எத்யெத் கர்ம கரோத்தி யஹா தேன தேன ஷரீரேன தத்தத் பலம் நீ ஏதோ செஞ்சதை அனுபவிக்கிற அது ஒண்ணு இப்ப நான் இப்ப நான் புதுசா வேற பண்ணிட்டு இருக்கேன் புண்ணிய பாபங்கள்லாம் இந்த புண்ணிய பாபத்தை பண்ணிட்டு நான் திடீர்னு செத்து போயிடுறேன்னு வச்சுப்போம் செத்து போயிட்டா அந்த புண்ணிய பாபத்தோட நிலைமை என்னது அனுபவிக்கணுமே நான் திரும்ப ஆகினால மறுபடியும் எனக்கு பிறகு வரும் அந்த புண்ணிய பாபத்தை தனமுமே பகவான் என்ன பண்றார் ஜாகிரத அவஸ்தையில சொப்னாவஸ்தையும் சேர்த்துக்கா சேர்த்துக்கும் போது இல்ல அது ரெண்டும் கேட்டால்தான் இருக்கு ஜாகிரத அவஸ்தில அனுபவிக்க வேண்டிய சுக துக்கத்தை அனுபவிக்கிறோம் பண்ற புண்ணிய பாபத்தையும் பண்றோம் புண்ணிய பாபத்தை விழிப்பு நிலையில் செய்கிறோம் இன்ப புண்ணியா முன்பு செய்த புண்ணிய பாபத்தின் பயனாகிய இன்ப துன்பத்தையும் அனுபவிக்கிறோம் முன்பு செய்த புண்ணிய பாபத்தின் பயனாகிய இன்பத் துன்பத்தை அனுபவிக்கிறோம் அது புதிதாகவும் புண்ணிய பாபங்களை செய்து கொண்டிருக்கிறோம் நாம் உறங்கி விட்டோன்னு வச்சுங்களேன் பண்ணின புண்ணியபாபம்லாம் போயிடுச்சு தூங்கின புண்ணியபாபம் போயிடுமா எங்க போகும் வெளியில உட்கார்ந்துருக்கு வாசல் காத்துனவே அனுபவிக்க வேண்டிய எல்லாம் ரெடியா இருக்கு எல்லாம் வந்து எந்த டிஸ்கல போட்டு எப்படி வச்சிருக்காரோ தெரியல கடைச்சா அந்த டிஸ்க வாங்கி ஒரு வழி பண்ண எதுல போட்டு எப்படி வச்சிருக்காரோ இந்த பகவான் தெரியலையே இந்த சுக நான் பண்ணின புண்ணிய பாபம் வேற தினமும் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் நிறைய புண்ணிய பாபம் பண்ணிட்டே இருக்கேன் வாக்கால மனசால சரீரத்தால திரவியத்தால எத்தனையோ ரூபங்கள்ல புண்ணிய பாபத்தை பண்ணிட்டு இருக்கும் ஜென்மாந்திரங்கள்ல பண்ண புண்ணிய பாபத்தை அனுபவிச்சுருக்கோம் தூங்க போற தற்காலிகமா என்னது கர்த்திரு பண்ண வச்சிருக்கோம் சும்மா முழிச்ச உடனே கர்த்தம் போக்திருத்தம் ரொம்ப ஸ்பீடா சில பேருக்கு மந்தமாவே வேலை பண்றது சில பேருக்கு ரொம்ப என்ன அது எப்போ பார்த்தாலுமே சமாதி தான் சகஜ சமாதி பிரஸ்காக காரியம் பண்ண முடியாது போயிட்டு போகிறது அதனால் இந்த இந்த முழிச்ச உடனே அது பழபடியும் வேலை பண்ணும் தூங்குற போது ஒடிஞ்சிடும் அது மாத்திரம் இல்லை இந்த ஜீவன் இந்த சரீரத்தை விட்டு பிரிஞ்சு செத்து போனதுக்கு பிறகு போறது இந்த சரீரம் செத்து போன பிறகும் என்ன ஆகும்னா பழ எல்லாம் உட்கார்ந்துருக்கும் அத்தனையும் ஒரு ஜீவனுக்கும் வச்சிருக்கு எலெக்ஷன் கமிஷனில் வச்சுருக்காங்களே ஒரு ஒருத்தருக்கு அடையாள அட்டை அடையாள அட்டை வச்சு ஒரு ஒருத்தரை பற்றி ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கம்பெனி வச்சு பார்த்திங்க ராமகிருஷ்ண மட்டம் இருக்குது ராமகிருஷ்ண மட்டம் வேலூரில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது நமக்கு நம்ம ஏரியா சாமியார் குரூப்பாக இருக்கிறதுனால சொல்கிறேன் அது அங்கே மடத்தில் சாமியார் இருக்காங்க எத்தனை பிரம்மச்சாரிகள் இருக்காங்க எத்தனை மடம் இருக்குது அதனுடைய விவகாரங்கள் என்ன ஆக்டிவிட்டீஸ் என்ன எல்லாம் வேலூர் மட்டத்தில் ஆஃபீஸில் எல்லாம் கம்பியூட்டர்ல போட்டு வச்சிருக்காங்க அந்த மாயா சகித பிரம்மன் அவர் எங்கேயோ இடத்துல எல்லாம் வச்சிருந்து இடம் எங்க சும்மா புரிய ஜோக்கா சொல்றேன் இடமாவது இதாவது அந்த இதுல வந்து இந்த பிரபஞ்சத்திலே வியாபிச்சிருக்கு அந்த தத்துவம் அதனால அதுல என்ன ஆகுதுன்னா மறுபடியும் இந்த ஜீவனுக்கு இன்னொரு சரீரத்தை கொடுத்து அதுல சுக அனுபவிக்கும்படி பண்றது ஒன்னும் கேவல போக்தாவா இருப்பான் மனுஷ ஜென்மா எடுத்தா கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் இருப்பான் மனித பிறவியை தவிர மற்ற பிறவிகள்ல இந்த து என்னவா இருக்கும் மாத்திரம்தான் இருக்கும் இன்க்ளூடிங் தேவசரீரம் தேவசரீரத்தில் கர்த்தா கிடையாது இந்திரன் வந்து இந்திராய சுவாக எப்படி ஹோமம் பண்ணுவார் அவருக்கு மியூசிக் ஆகையினால அவர் வந்து இந்திரன் வந்து போக்தா ரொம்ப சந்தோஷமா அனுபவிச்சு இருப்பார் தான் வந்து கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் இருக்கிறார் நம்மதான் கர்த்தாவும் போக்தாவும் இப்ப நீங்க என்னவா இருக்கீங்க நம்பின் இருக்கேன் நீங்க அறிந்து கொள்ளுகிறீர்கள் ஞாத்தா அறிபவர்களாக இருக்கிறீர்கள் இப்படி புரிஞ்சுக்கணும் நாம அதனால என்ன உபரிஷம் சொல்றதுன்னா அந்தந்த ஜீவராசி தூங்கிதுன்னா அப்படி இப்படியே வரும் சங்கராச்சாரியன் இது ரொம்ப அழகா மூணு உதாரண சொல்ற பூவீகோக்கே துனராணோசா நீவரா இதுல வியவாரி சத்தியம் நாமோச்சு ஆஹ அடையாத வரைக்கும் என்ன வார்த்தை யுக சஹசிர கோடி அந்த சகசிர கோட்டி யுகம் சஹசிர கோட்டி யுகதாரிணே நமஹ நாராயணனுக்கு நமஸ்காரம் பண்றோம் ஆனா அவர் சொல்றாரு ஞானம் வராத வரைக்கும் இந்த இவனா பூத்வா பூத்வா பூத்வா பிரலீயத்தே நிமஜ நிமஜ்ஜம்பர் விவேக சூடாமல சம்சார சாகரத்துல எந்திரிக்கிறான்ப்பா அது மாதிரி ஆயின் இருக்குங்கிறத சொல்றாரு அதாவது இந்த ஜீவராசிகள் தைகிரோவா மந்திரத்துக்கு அர்த்தத்தை தைக வியாக்ரோவா ஜீவாக போட்டுக்கணும் தே ஜீவாக லோகே கர்ம நிமித்தாம் கர்ம நிமித்தாம் யாம்யாம் ஜாத்தியம் பிரதிப்பன்னாக ஆகும் தே ஜீவாக அந்த ஜீவர்களெல்லாம் இங்கு வியாக்ரோவா அதாவது புலிக்குள்ளே இருக்கிற உயிர் அப்படின்னு அர்த்தம் வியாக்ரோவா பவத்து சிகும்ஹோவா இது ரெண்டும் உங்களுக்கு தெரியும் வியாக்ரம்னா புலி சிங் சிகுஹம்னா என்ன சிங்கம் விரக்கோவா விக்கஹாங்கிறது வந்துஹாங்கிறது ஓநாய்க்கு ஒரு பேர் நீங்கள் எதுவுன்னா எடுத்து நாயின்னு எடுத்துனாலும் சரி ஓனாயின்னு எடுத்துன்னாலும் சரி ஒரு கோவா சில புத்தகத்தில் கரடின்னு போட்டிருக்கு என்னவோ தெரியல வராகோவா வராகனா பன்றி கீட்டோவா கீட்டன்னா புழு கீட்டோவா பதங்கோவா பதங்கோவானா பட்டுப்பூச்சி தகும்சோவா மசக்கோவா சின்ன கொசு பெரிய கொசுவான் தகும் ஷஹ தகும் ஷஹன்னு அர்த்தம் கடிக்கிறது தம்சனம் அப்படின்னு சொல்லுவோம் கடிக்கிறது ஆக வந்து தம் தகும்சோபா மஷகோபா எத் எத் பவந்தி ததா பவந்தி எது எது எப்படி இருந்ததோ அது அப்படி தான் திரும்ப திரும்ப வரும் அதுதான் அர்த்தம் ஆகையினால இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற இதெல்லாம் வியாபகாரிக சத்திய திருஷ்டி ஆனால் இது எல்லாமே என்னாகிறது பிரலயத்தில் சதா சம்பனோ பகுது சத்தோட ஏக்கியா இருக்கு இந்த ஞானம் கிடைச்சுட்டா இதுக்கு விதேக முக்தி ஞானம் கிடைக்கல திரும்ப திரும்ப தாத்யம் நமக்கு ஞானத்துல தாத்யம் அதுக்கப்புறம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டு பதில் சொல்ல முடியாது அடுத்தது சயேஷா அனிமாத்மியம் இது ஏற்கனவே படிச்சதுதான் நம்ம திரும்ப அந்த அர்த்தத்தை நினைச்சுக்க வேண்டியதான் நான் ரொம்ப சொல்ல போறது இல்லை இது இந்த தத்துவமானது மிக நுண்மையானது இதனால் தான் இந்த ஜீவராசிகள் இந்த சேதனா இதுவே சத்தியம் இதுவே சாரம் அதுவே நீ என்று சொன்னார் மறுபடியும் எனக்கு தெளிவாக விளக்குங்கள் அதுக்கு சங்கராஜர் உதாரணம் சொல்றார் ஒருத்தன் வீட்டுல தூங்கினானா அப்புறம் எழுந்தானா அப்புறம் இன்னொரு கிராமத்துக்கு போனானா போயிட்டு அங்கு போன போது என்ன தெரிஞ்சுக்கிட்டானா அந்த மாதிரி வீட்டிலிருந்து தான் நான் வந்திருக்கேன்னு ஞாபகம் இருக்கான் அவனுக்கு அது மாதிரி ஒருத்தன் வந்து சத்தில் இருந்துட்டு திரும்பவும் எழுந்ததுக்கு பிறகு நான் சத்துல இருந்து தான் வந்தேன்னு ஏன் சொல்லி தெரிஞ்சுக்க முடியலேன்னு கேட்கிறார் லோகே ஸ்வகீயே கிருஹே சுத்தா உச்சாய கிராமாந்தரம் கதகா ஜனா ஸ்வஹாத் ஆகத்தோஸ்மி இது ஜானாதி இத்தியவ ஜானாதி அது மாதிரி சதா ஆகத்தோஸ்மி இது ஜந்தூனாம் விஜானம் भवति. நபவதி ஏன் அப்படி தெரிய மாட்டேங்கிறது நம்ம தூங்கி எழுந்தவுடனே இந்த ஞானம் ஏன் வரமாட்டேங்கிறது நான் இப்ப சத்துல இருந்துதான் வரேன் நான் சத்துக்கு போறேன் சத்துல வரேன் நான் ஏன் ரூமுக்கு போறேன் ரூம்ல இருந்து சொல்ற மாதிரி நான் சத்துக்கு போறேன் சத்துலேருந்து வரேன்னு ஏன் தெரிஞ்சுக்க முடியல ஏன் கஸ்மாத்து விஜ்ஞானம் நபவதி அப்படின்னு கேட்டா அது அப்படியா விஜா நபவத்தின்னு நினச்சின்னு கேட்கறானா மறுபடியும் எனக்கு சொல்லுங்க இன்னும் புரிய மாட்டேங்கிறது பாருங்கனை நம்ம படிக்கணுங்கிறதுக்காகவே இருக்குது இன்னும் எனக்கு புரியலை தெளிவாக மேலும் விளக்கி சொல்ல வேண்டும் நீங்கள் சொல்றதெல்லாம் புரியற மாதிரி இருக்கு ஆனால் இன்னும் தெளிவாக எனக்கு விளங்கவில்லை விளக்கி சொல்லுங்கள் இந்த உண்மையான ஆத்ம தத்துவத்தை விளக்கி சொல்லுங்கள் இந்த மகா வாக்கியத்தை நம்ம சர்வதி ஸ்வேத கேத்தம் ஞாபகம் வச்சுக்கணும் மகா வாக்கியம் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணப்படுறது அபியாசா சாஸ்திரத்துல இந்த இதத்தான் உதாரணமா சொல்லுவாங்க இந்த இந்த போர்ஷனத்தான் சாஸ்திரத்துக்கே டெபினேஷனா சொல்றது தத்துவமசி பாகம் இருக்கே இந்த ஆறாவது அத்தியாயத்தை தான் என்ன சொல்றது தொடக்கத்துல என்ன சொல்லி இருக்கு முடிவுல என்ன சொல்லி இருக்கு உன்னை சாஸ்திரம் நிர்ணயம் பண்றதுக்கே இது எடுத்துக்கிறாங்க ஒரு புஸ்தகத்தை இது சாஸ்திரம் ஒரு விஷயங்களை சொல்ற விஷயத்தை சாஸ்திரம் எப்படி புரிஞ்சுக்கிறது தொடக்கமும் முடிவும் ஒரே விஷயத்தை பற்றி சொல்ல வேண்டும் எது முக்கியமான மையக்கருத்தோ அது திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்க வேண்டும் அந்த கருத்தை அதை தவிர வேறு எதன் மூலமும் தெரிந்து கொள்ள முடியாததாக இருக்க வேண்டும் எது மைய கருத்தோ அதற்கு கிடைக்கும் பயனை பற்றி சொல்ல வேண்டும் அதனுடைய பயனை சொல்ல வேண்டும் அப்புறம் வந்து இதற்கு இது எது முக்கிய மையக்கருத்தோ அதை புகழ்ந்து பேச வேண்டும் மாறான கருத்தை இகழ்ந்து பேச வேண்டும் இகழ்ந்து பேசுவதன் மூலம் மைய புகழ்ந்து பேச வேண்டும் வேதங்கள் எல்லாம் உபனிஷத்துகளெல்லாம் கர்மகாண்டம் இகழப்படும் கர்ம காண்டம் நோக்கம் என்ன ஞான காண்டத்தை வேண்டும் என்ற நோக்கிலே கர்ம இகழ்ந்து பேசப்படும் ஆனா சாதாரண உலக நோக்கில் கர்ம காண்டம்னா தர்ம காண்டம் மருந்து அதிகம் போது தர்மம் புகழ்ந்து பேசப்படும் மெய்ப்பொருள் ஞானத்தை பற்றி பேசும் பொழுது தர்மமே இகழ்ந்து பேசப்படும் ஜாகிரதையா இருக்கணும் தர்மத்தை புகழ்வது தர்மசாஸ்திரத்தில் பிரம்மத்தை புகழ்வது பிரம்மசாஸ்திரத்தில் பிரம்மசாஸ்திரத்தில் தர்மம் என்ன பண்ணப்படும் தர்மத்தை இகழ்வது தர்மத்தை இகழ்வதற்காக அல்ல பிரம்மத்தை புகழ்வதற்காக இகழ்வதன் நோக்கம் இகழ்ச்சியில் குறிக்கோள் அல்ல புகழ்ச்சியில் குறிக்கோள் மறைமுகமா அத புகழ் நிந்தா நது நிந்தா அந்நுத்தியர்த்தா அந்த அர்த்தத்தில் தான் சொல்றோம் எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னா இந்த சாஸ்திரத்தோட லட்சணம் ஃபுல்லா இருக்கு இது தத்துவமசி ஸ்வேதகேதோ தத்துவமசி ஸ்வேதகேதோங்கிறது அபியாச வாக்கியம் அபியாச மகா வாக்கியம் திரும்ப திரும்ப சொல்றது மகா வாக்கியம்னா என்ன அர்த்தம் எல்லாம் ஒண்ணு தத்து முதல் நாள் ஒரு வகுப்புல சொன்னேன் அகண்டார்த்த போதக வாக்கியம்யம் அகண்டார்த்த போதக வாக்கியம் அத்வைத்த போதக வாக்கியம் பூர்ண போதக வாக்கியம் எல்லாம் மகா வாக்கியம் மகா வாக்கியம்னா என்ன வேற்றுமைகளை நீக்கி ஒற்றுமையை உணர்த்தும் ஒற்றுமையை உணர்த்தும் வரி சொற் மகா வாக்கியம் எனப்படும் வேற்றுமையை நீக்கி ஒற்றுமையை உணர்த்தும் சொற்றொடர் மகா வாக்கியம் என என்ன வாக்கியம் சொல் தொடர்ச்சி தானே சென்டென்ஸ்னா என்ன அர்த்தம் எல்லாம் சேர்ந்தால் சென்டென்ஸ் ராமா கோஸ் அப்படிங்கிற மாதிரி ராமஹா கிராமம் கச்சதி அது ஒரு வாக்கியம் அது மாதிரி தத்துவம் அசிங்கிறது ஒரு வாக்கியம் ஒரு சொற்றொடர் அந்த சொற்றொடர் என்ன பண்ணுகிறது எல்லாம் ஒன்று என்கின்ற உண்மையை உணர்த்துகிறது அதுதான் விஷயம் ஆக இந்த இது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆக போகிறது நான் ரொம்ப சொல்லலை முதலே சொல்லியாச்சு இது ஒரு ஜபமாவே ஆயிடணும் உங்களுக்கு சய ஏஷோ அணிமை தியம் இதும் சத்தியம் ய தசிதேதோ அதோட நிறுத்திக்கணும் பூயமா பகவான் விஜய்யா பயத்து வேண்டாம் திரும்ப திரும்ப கேட்டு அடுத்த மந்திரத்தை படிக்கலாம் இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்றது இப்ப வந்து நம்ம ஒன்பதாவது கண்டத்தை நிறைவு செய்து பத்தாவது கண்டத்தை படிக்கிறோம் இதுல எத்தனை மந்திரம் மொத்தம் நாலே மந்திரம்தான் அடுத்த மந்திரம் அடுத்ததுலயும் பாருங்க அடுத்த இதுல மூனே மந்திரம்தான் இமா சோம பீச்சியா அப்பய்தீ சமுதிரவே தாத்த சோமிய நிய புற பிரச்சே பத்தீச்சிய தாசிராத் சமுதிரேவிய சமுதிரவே எல்லாம் சின்ன சின்ன விஷயம் மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம ஆழமாக சிந்திக்கப்பட வேண்டியது தான் இது இன்னொரு திருஷ்டாந்தம் இதுக்கு முன்னால் சொன்ன திருஷ்டாந்தம் பிரலயம் பிரளயத்துக்கு திருஷ்டாந்தம் பிரலயத்துக்கு தான் இந்த திருஷ்டாந்தம் சொல்லப்பட்டது என்ன திருஷ்டாந்தம் மது திருஷ்டாந்தம் மது திருஷ்டாந்தம் பிரலயத்துக்கு சொல்லப்பட்டது ஒடுங்கி இருக்கிற இதுக்காக சொல்லப்பட்டது அதாவது ஏதாவது என்ன படைப்பு ஒடுங்கும் பொழுது சொல்லப்பட்டது இது படைப்புக்கு முன்பு எப்படி இருந்ததுன்னு சொல்றதுக்கான உதாகரணம் படைப்புக்கு முன்பும் சத்து தான் இருந்தது படைப்புக்கு பின்பும் சத்துதான் இருக்கிறது ஆனால் இடையிலேதான் இந்த படைப்பு தோன்றி இருந்து மறைகிறது ஆகவே படைப்பு என்பது இடையிலே ஏற்படுற ஒரு நிகழ்வு உண்மையில் இல்லை எது தொடக்கத்திலும் முடிவிலும் இருக்கிறதோ அது இடையிலும் இருக்கிறது எது தொடக்கத்திலும் முடிவிலும் இல்லையோ அது இடையிலும் இல்லை அதான் விஷயம் இது நோக்கி நதியானது போகிறது சேந்தே பார்த்து பிரதீச்சிய ரொம்ப முக்கியம் சமுத்ராமேவ அது நதியானது கடலில் இருந்தே தோன்றுகிறது கடலுக்கே திரும்ப செல்கிறது அது மாதிரி சத்திலிருந்தே பிரபஞ்சம் தோன்றுகிறது பிரபஞ்சம் சத்திலேயே ஒடுங்கி விடுகிறது அதுதான் விஷயம் சமுத்ராத்து கிளம்பி மலையில பிஞ்சுந்த சமுதிரே அஸ்தம் கட்சி நாம ரூபே விஹாய உபனிஷத் குண்டக்கோபனிஷத் சொல்லுகிறது எப்படி செந்தமான நத்தியாக ஓடுகின்ற நதிகளெல்லாம் கடலில் கலந்து ஒடுங்கி விடுகின்றனவோ அஸ்தம் கச்சந்தி நாமரூப்பே விகாயர் ரொம்ப முக்கியம் நாமரூபே விகாயர் நாமரூபங்களை எல்லாம் இழந்து இது கிழக்கில் இருந்து கிழக்கில் நோக்கி ஓடுற நதி இது மேற்கு நோக்கி ஓடுற நதி இது தெற்கு நோக்கி ஓடுற நதி நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோமே இது வந்து பூர்வ வாகினி ரொம்ப விசேஷம் அப்புறம் இது உத்தரவாகினி ரொம்ப விசேஷம் இது கங்கா நதி கங்கைக்கு ரொம்ப மகிமை எல்லாம் தண்ணி தான் கங்கா நதி அது என்ன அந்த சிதம்பரத்தில் ஒன்று உண்டு ஒரு கிணறு பிரம்மானந்த கூப்பம்னு பேர் கிணறு அந்த கூப்பத்துக்கு பேரே பிரம்மானந்த கூப்பம் அந்த ஜலத்தை எடுத்து தான் நடராஜா அபிஷேகம் அது பக்கத்துலேயே இருக்கும் நடராஜர் சன்னதிக்கு பக்கத்துலேயே அந்த கிணறு இருக்கும் அதுலேருந்து எடுத்து எடுத்து அபிஷேகம் பண்ணுவான் எனக்கு தெரிஞ்ச அது இன்னும் ஜலம் இருக்கணும் இல்லாமல் இருக்காது அது பேரே பிரம்மானந்த கூப்பம் இதுக்கு ரொம்ப நாள் வச்சதுதான்னு நினைக்கிறேன் அது பேர் பிரம்மானந்த கூப்பம் எப்படி பேர் வைக்கிறான்னு வரும்போது கூப்பம்னா கிணறு அதுக்கு பிரம்மானந்த கூப்பம் நம்ம கிணறுக்கு பேர் வச்சுடலாம் அது ஒன்று தான் பாக்கி எல்லாத்துக்கும் பேர் வச்சுன்னு இருக்கோம் எதாத்துக்கு ஒரு ரூபம் இருந்தால் நாம் வச்சுவிட வேண்டிதானே வேதகிரி வேத புரி வேத அது மாதிரி அதுக்கு ஏதாவது அப்புறம் பார்ப்போம் நாமகரணம் தானே விசேஷம் சொல்றோம் இந்த நதியோட மகிமை பிரம்ம புத்திரம் நம்ம தேசத்துல எத்தனை நதி காலம்புற சொல்றாங்க இல்லையா கங்கா சிந்து சரஸ்வதி யமுனா கோதாவரி நர்மதா காவேரி சரையூர் மகேந்திர தனயா சர்மன்வதி வேதிகா கஷிப்ரா வேத்ரவதி மகாசுர இது ரொம்ப கம்மி இந்த நதி எனக்கு அந்த புஸ்தகம் ஒன்று கிடைக்கல ஊரில் வந்து சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒன்னேகால் மணி நேரம் ஆகும் சொல்லி முடிக்கிறதுக்கு இந்தியாவில் இருக்கிற ஒரு நதி விடாமல் சொல்லுவோம் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு வில்லேஜ் நதி கூட விட்டுருக்காது ஒரு ஸ்லோகன் இருந்தது அது சொல்லிகிட்டு இருந்தோம் நாங்கள்லாம் அது எப்படியோ விட்டு போச்சது எங்கே இருக்குன்னு இந்த புத்தகம் பார்க்கணும்னு ஆசை எனக்கு வேணா சக்தி உடனில் எழுதலாம் யாரா வச்சு கொடுப்பாங்களான்னு தெரியல அதில் இதை போட்டு எழுதினா யாருக்கும் தெரியுமான்னு சொன்னேன் இந்த புத்தகம் எங்கேயாவது கிடைக்கிறதா தெரிந்தவர்கள் இருந்தால் சொல்லுங்கள் அப்புறம் நிறைய அதை சொல்லி தான் புண்ணியாவாதனம் பண்ணுவாங்க இந்த வேத மந்திரம் சொல்லி புண்ணியவாசனம் பண்ணுறதுன்னு ஒன்று வேத மந்திரம் சொல்லாமல் இந்த கலசம் வச்சு இந்த நதிகளோட எல்லா நதிகள் பேரையும் சொல்லிட்டு அந்த ஜலத்தை தொடருது தர்பயினால் தொட்டுதான் அந்த மந்த் இந்த நதிகள் அதுக்குள்ளே வருதா பாவனை இப்போ எதுக்கு சொல்றேன் எல்லா நதியும் என்னதுன்னா என்னது ஹைட்ரஜன் ஓ H2O. டு H2O. Hydrogen. Oxygen. ஓ எல்லாம் H2O. ஆக்சிஜன் அப்புறம் அதுதான் ஹெச் டு ஓ எனக்கு தெரியாது நான் ஸ்கூலில் ஏழாவதுதான் ஏதோ கேட்டது இப்போ இந்த நதியெல்லாம் வந்து சில நதிகள்னால் ரொம்ப புண்ணியமானதுங்கிறோம் புனிதமானதுங்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா அந்த நதிக்கரையில மகாத்மாக்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க மகாத்மாக்கள் அதிகம் யமுனா நதி இமம்மே கங்கே யமுனே சரஸ்வதி சுதுதா பருஷ்ணியா அசிக்னியா மருத்ருதே வித்தஸ்தயா ஆர்ஜி நதி பேரு வேதத்துல வருது இத்தனை நதி பேர்லாம் வேதத்துல சொல்லி இருக்கு இருக்கட்டும் நமக்கு தாத்யம் என்னன்னா சொல்லுகிறது எப்படி நதிகளெல்லாம் உபைத்திங்கிறது முண்ட கோபிஷத் தான் இந்த பெயர் வடிவங்கள் அபிமானத்திலிருந்து விடுபட்டு பரமம் சாம்யம் அந்த பரமம் சாம்யம் இது வந்து வந்து அபரம் சாமியம் இல்லை நமக்குள்ள நாம் எல்லாரும் ஒண்ணு நம்ம வேற அபரம் சாமியம் பரமம் சாமியம்னா என்ன இருந்தோம் சாமியம் பிரம்ம உபைத்தி அப்படி முண்ட கோபரிஷன் சொன்னதை ஞாபகப்படுத்திக்கலாம் இந்த மந்திரத்தை பாருங்க கிழக்கிலிருந்து கிழக்கு நோக்கி ஓடுகின்றது நத்தியகா அந்த மாதிரி நிறைய இருக்கு நதி நத்தியவ் நத்தியகா அது மாதிரி கிழக்கு நோக்கி எத்தனையோ நதிகள் போயின்னு இருக்கு பெங்காலில் போய் கலக்கிறது அதே மாதிரி பஷாத்து பிரதீச்சியா தாஹா தாஹா வெச்சந்தி ஆனால் இது என்னதுன்னா கிழக்கிலிருந்து கிழக்கு நோக்கி போற நதிகளும் மேற்கு நோக்கி போற நதிகளும் பஷ்டாத்து பிரதீச்சியா மேற்குல இருந்து மேற்கு பார்த்து போறது இங்க ஒரு பக்கம் இருக்கு எங்கயோஷ் சொன்னார்ன்னு வச்சுப்போமே இங்க இருந்து போறதுப்பா எல்லாம் போறது சமுதிராத்து சமுத்திரமேவ அபியந்தி ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாபிரசந்திவத் எழுபதாவது ஒரு அர்த்தம் வச்சிருக்கு மனசில் அது பூர்ணத்துவத்துக்காக சொல்றது அது சமுதிராத்து சமுத்திரமேவ அபியந்தி சமுதிரத்துக்கு போயிடுறது அப்புறம் என்ன இருதுன்னா சா சமுத்திரா ஏவ பி அது சமுத்திரமாகவே ஆகிவிடுகிறது சமையக்கு உதிரியத்தை இத்தி சமுத்திரஹான்னு சொல்லுவார்கள் ரொம்ப நாள் கேட்டு நன்கு சிறந்து விழுந்தது பெருசா இருக்கும் அதனால் சமுத்திரஹா சமுத்திரஹா ஏவ பவதி இந்த ஊரில் ஏன் இப்படி பேர் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியலன்னு ரங்கசமுதிரம் லவண சமுத்திரம் ரமண சமுத்திரம் கோபால சமுதிரம் இந்த சமுதிரம்ங்கிறது ஏன் இந்த சமுதிரங்கிறது கிராமங்களுக்கு ஏன் பேர் வச்சிருக்காங்கன்னு தெரியல அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கணும் பார்ப்போம் ஆஹ் சமுதிரா ஏவ பவதி சமுதிரம் தான் ஆகும் தாஹா சமுத்திரா விதுகு எப்படி அது அறியறது இல்லையோ அது மாதிரிதான் இங்கேயும் அந்த என்ன அந்த ஜலமெல்லாம் தெரிஞ்சுக்குமா நான் கங்கையில இருந்து வந்திருக்கேன் ஒழுங்கீரு தள்ளீர் அப்படின்னு சொல்ல முடியுமா என்ன கங்காதேவி சொல்றா என்ன என்ன யமுனையே நீ கொஞ்சம் அந்த பகு என்னாலும் நான் பெரியாள் அப்படிலாம் சொல்லிக்குமா என்ன ஒரு அபிமானமும் கிடையாது ஆகையினால ந விதுகு இயம் அகம் அஸ்மி இயமம் அஸ் இது தாஹ தனியாக போட்டணும் இதெல்லாம் பிரிச்சுடணும் சோமியங்கிறது சம்போதனம் இமா நதிய நிய புரஸ்தாச்சியே ஃபுல்ஸ்டாப் இமா நதிய பச்சாத்து பிரதீச்சிய சந்தன் போட்டு அதிகம் ஃபுல் ஸ்டாப் போடணும் அப்பியு சமுதிர அவைகளெல்லாம் சகாங்கிறது இந்த புள்ளிங்க பார்க்கப்படாதிங்க சமுதிரமாக தான் இருக்கும் சமுதிர சமுதிர விஷய அன் விஷய தமுதிரே சமுதாத்மன்திங்க இயம் யமுனஸ்மிண்டு இயமம் அம இயமஸ் ரெண்டு பொட்ட இயம் கங்கா அஹமஸ்மி இந்த கங்க நான் இரிக்கிரேன் இந்தயமுனையான் இரிக்கிரேன் என்று சமுத்திரத்தில் சேர்ந்த நதிகள் எப்படி நினைக்காதோ அப்படி சத்பிரமனில் தன்னை ஒடுக்கி புரிந்து கொண்ட ஜீவன் தன்னை வேறாக நினைப்பதில்லை இது இது வந்து ஞாபகம் சிருஷ்டேகே பூர்வம் படைப்புக்கு முன்பு இருந்தது பிறகு அந்த என்ன அந்த எல்லாம் ஒன்னா தான் இருந்தது லயம் லயத்தில் என்ன இருக்குது அதுலேயே போய் சேர்ந்து விடுது இதுதான் அர்த்தம் நாளை தொடர்ந்து நாம் படிக்கலாம் ம் ஈரோருமேதி மூதவினை வோமவாப்யிணா மூர்த்த மூத்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவி அருள் வாத்தையன்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓரி ஓம் ஆதிகுநாசஸ்வீகீ